வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது செய்தி சேவை மார்ச் பதினாறு 2018 பதினெட்டு பங்குனி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் இன்று முதல் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு தொடங்குகிறது தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நச்சினை சார்பாக வாழ்த்துக்கள் தமிழக செய்திகள் காவிரி மேலாண்மை மத்திய அரசு அமைக்க வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரண்டுான பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் தமிழக அரசின் வருவாய் ஒன்று லட்சம் கோடி செலவு இரண்டு லட்சம் கோடி பற்றாக்குறை ரூபாய் இருபத்தி கோடி என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தற்போத்க மருத்துவ மாணவர் இடங்களில் கூடுதலாக முன்னூற்று இடங்கள் உயர்த்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மேல்லை உற்பதுக் கூட்டத்தில் ஆர் கே நகர் எம்எல்ஏ டிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று தனது கட்சியின் பெயரை அறிவித்தார் தேனி மாவட்டம் குரங்கணிகாட்டுத்தீயில் பலியானவர்களின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்துள்ளது இந்திய செய்திகள் மக்களவையில் தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக நேற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது அடுத்த மக்களவை மக்களவைில் எல்லோருக்கும் பொதுவான ஒரு வேட்பாளரை பாஜகவுக்கு எதிராக நிறுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பாஜக நடத்தும் நாடகம் போல் ஆந்திராவிலும் நடத்த முடியாது என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கடும் விமர்சனம் செய்துள்ளார் ராணுவத்தில் ஐந்தாண்டுகள் கட்டாயமாக பணியாற்றியவர்களுக்கு மத்திய அரசு அல்லது மாநில அரசுகள் வேலை வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு தனது பரிந்துரையில் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சமூக வலைதளங்களும் இணையவழி குற்றங்களும் காவல்துறை புலனாய்வுத்துறை போன்ற அமலாக்க அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தாா் பாட்டில் குடிநீர் மற்றும் பிளாஸ்டிக் கண்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவது உடல்நலத்திற்கு நல்லதல்ல என்று நியூயார்க் பல்கலைக்கழக மைக்ரோ ஆய்வில் தெரியவந்துள்ளது தங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்கள் மீது நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா தயாராகி வருவதாக வெள்ளை மாளிகையிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன உலகின் மகிழ்ச்சியான நாடு பட்டியலில் பின்லாந்து நாட்டு மக்கள்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழும் மக்கள் என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இந்தியாவுக்கு நூற்றி முப்பத்தி மூன்றாவது இடமே கிடைத்துள்ளது ஜெர்மனியின் அதிபராக ஏஞ்சலா மெர்கல் நான்காவது முறையாக பதவியேற்றுக் கொண்டாா் சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் பகுதியான கிழக்கு கவுட்டாவில் தொடர்ந்து குண்டுவீச்சு தாக்குதல் மோசமாகி வருவதாக கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது பதினான்காம் தேதி காலமான இயற்பியல் மற்றும் விண்வெளித்துறை விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் இந்தியர்கள் கணிதம் இயற்பியலில் திறமைசாலிகள் என்று இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு இந்தியா வந்திருந்த போது தெரிவித்திருந்தார் புதிய தலைமுறை பைக்கை அறிமுகம் செய்துள்ளது டிவிஎஸ் நிறுவனம் நிதியமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் உழவன் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தளவு இருப்புத் தொகையை பராமரிக்காத நாற்பத்தி லட்சம் வங்கிக் கணக்குகளை எஸ் பி ஐ ரத்து செய்துள்ளது வருமானவரி தாக்கலில் இஃபைலிங் முறையில் தில்லுமுள்ளு செய்ததற்காக மும்பையைச் சேர்ந்த ராஜேஷ் திவாரி என்பவரிடம் வருமானவரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் போர்டிஸ் ஹெல்த் நிறுவனத்தின் பதினேழு பங்குகளை எஸ் கைப்பற்றியிருக்கிறது விளையாட்டுச் செய்திகள் சாம்பியன்ஸ் லீக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் செல்சியா அணியை நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பார்சிலோனா அணி வெற்றி பெற்றது இதில் மிஸ்ஸி மூன்று கோல்களை அடித்துள்ளார் இந்தியன் பில்ஸ் டென்னிஸ் தொடரில் நம்பர் ஒன் வீராங்கனையான ருமேனியாவின் சிமோனா ஹாலங் காலிறுதிக்கு முன்னேறினார் டென்மார்க்கின் கரோலின் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் முகமது ஷமி மீதான குற்றச்சாட்டிற்கு விசாரணை நடத்தும்படி பி தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஊழல் தடுப்பு அமைப்புக்கு உத்தரவிட்டுள்ளது காமன்வெ்த் விளையாட்டுப் போட்டில் பங்கேற்கும் பதினெட்டு பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ராணி ராம்பால் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் முத்தரப்பு டி தொடரில் இந்தியா வங்கதேசம் இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று இலங்கையும் வங்காளேசமும் கடைசி லீக் ஆட்டத்தில் மோதுகின்றன இதில் வெற்றி பெறும் அணி வரும் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் இன்று முதல் படங்களை திரையிடாமல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக அறிவித்துள்ளனர் ஆனால் சென்னை மாநகர திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் அபிராமி ராமநாதனோ இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதில்லை என தெரிவித்துள்ளார் எங்களுக்கு வரிவிலக்கோ மானியமோ வேண்டாம் திரைத்துறையை ஒழுங்கமைத்தாலே போதும் என பெப்சி கூட்டமைப்பின் தலைவர் ஆர் செல்வமணி தெரிவித்துள்ளார் சசிகுமார் நந்திதா நடிக்கும் அசுரவதம் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டுள்ளது இப்படம் வரும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வெளியாக உள்ளது